உயிர்க்கவிஞர் சுயமரியாதை இயக்கத்தின் ஒப்பற்ற கவிஞர் புதுமை கவிஞர் புரட்சி கவிஞர் கவியரசர் பாவேந்தர் என்று பலராலும் பாராட்டப்பெறுபவர் பாரதிதாசன் வெங்குருதிதனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழை செந்தமிழ்நாட்டுச் செவிகளில் பாய்ச்சியவர் எவர்க்கும் இல்லாத வகையில் அவர்க்கு பின்னே பாட்டுக் கோயில்களின் பட்டாள அணிவகுப்பு சர்வகலாசாலை என்னும் தொடரை பல்கலைக்கழகமாக்கி வண்டமிழ்கு வளம் சேர்த்தவர் அவர் அவர் பெயரில் திருச்சி மாநகரின் தெற்கு பகுதியில் முல்லை நிலத்தில் மகிழ்த்திருக்கும் பல்கலைக்கழகம் அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பாரதிதாசன் உயராய்வு மையம் இந்த குறுவட்டினை பெருமகிழ்வுடன் உங்கள் முன் தமிழ்குரு நல்லுலகின் முன் படைக்கின்றது புரட்சி கவிஞரின் கருத்துக்களை பரப்பவும் அவர் ஆய்வுகளை மேலெடுத்துச் செல்லவும் மேற்கொண்டுள்ள எங்கள் பயணத்தின் ஒரு பகுதி இது தமிழ் மக்கள் தங்களை வளப்படுத்திக் குழுவை புயல் படைப்பும் பார்வையும் என்னும் பெயரில் வெளிவரும் இந்த குறுவட்டு தொடர் பெரிதும் பயன்படும் வெள்ளைநாய் எதிர்ப்புக்கும் அஞ்சாத வேங்கை என்ற சிந்தைக்கும் செயலுக்கும் தென்பூட்டும் சம்மாந்த சிங்கம் என்று பாவேந்தரால் பாராட்டப்பெறுபவர் பசுமலை நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர் பேராய கட்சியில் பொறுப்பு வகித்து காந்தியடிகள் அழைத்து பேசச் செய்தவர் பேராய கட்சி நெல்லையிலும் மதுரையிலும் நிகழ்த்தி காட்டியவர் அக்கட்சியிலிருந்து விலகி இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் ஈட்டி பாடுபட்டவர் அந்த பசுமலை தமிழருக்கு ஆயிரத்தி தொடக்கத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பாராட்டும் விழா அந்த விழாவில் பாரதிதாசன் பேசுகிறார் நாவலரின் தகுதிகளை குறிப்பிட்டு மனம் திறந்து பாராட்டுகிறார் ஒளிவு மறைவின்றி எதிரிகளை இனங்காட்டி வெளிப்படையாக அவர் பேசும் முறை அந்த பேச்சில் அப்படியே படிந்து கிடக்கின்றது தெளிவாக அமைந்துள்ள இந்த பேச்சு பதிவு நண்பர்கள் நமக்கு கிடைத்தது பேச்சை கேட்போம்